பன்னிரண்டு கூறியதாவது நெற்றி இரு கைகள் இரண்டு மூட்டுக்கால்கள் இரண்டு பாதங்களின் முனைகள் ஆகிய ஏழு உறுப்புகள் படுமாறு சஜிதா செய்யும்படி நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் ஆடையோ முடியோ தரையில் படாதவாறு தடுக்க கூடாது கட்டளையிடப்பட்டுள்ளேன் நெற்றியை குறிப்பிடும் தமது கையால் மூக்கை அடையாளம் காட்டினார்கள் இதை இபுன் அப்பாஸ் லதியல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்